இஸ்மாயில் அலி தாயாரையும் பால் குடி இருந்த தன் மகனையும் இன்றைக்கு காபா உள்ள இடத்தின் அருகே ஜம்சம் கிணற்றின் மேல் குலத்திலே ஒரு மரத்தின் அடியில் விட்டுவிட்டு வந்தார்கள் அன்று மக்காவில் எவரும் குடியிருக்கவில்லை அங்கு தண்ணீரும் இல்லை அப்படிப்பட்ட இடத்தில் இருவரையும் விட்டுவிட்டார்கள் அவர்கள் இருவரிடமும் பேரித்தம்பழ பையையும் தண்ணீர் உள்ள தோல் பையையும் கொடுத்தார்கள் பின்பு இப்ராஹிம் நபி அவர்கள் நடக்க ஆரம்பித்தார்கள் இஸ்மாயில் அவர்களின் தாயார் அவர்களை பின்தொடர்ந்து வந்து இப்ராஹிம் அவர்களே எங்கு செல்கிறீர்கள் மனிதர்களோ வேறு உயிரினங்களோ எதுவுமே இல்லாத இந்த பாலைவன பள்ளத்தாக்கில் விட்டுவிட்டு செல்கிறீர்களே என்று கூறினார்கள் அவர்களிடம் எப்படி பலமுறை கேட்டார்கள் ஆனாலும் அவர்களை இப்ராஹிம் நபி அவர்கள் திரும்பி பார்க்கவே இல்லை இவ்வாறு நடந்து கொள்ள அல்லாஹான் உங்களுக்கு ஏவினானா என்று அவர்களிடம் அவர்களின் மனைவி கேட்டார்கள் ஆம் என இப்ராஹிம் நபி அவர்கள் கூறினார்கள் அப்படியானால் எங்களை அவன் சிரமப்படுத்திவிட மாட்டான் என்று கூறினார்கள் பின்பு திரும்பிவிட்டார்கள் ஆனால் இப்ராஹிம் நபி அவர்கள் திரும்பி பார்க்காமல் நடந்தார்கள் இறுதியாக அவர்களை அவர்கள் பார்க்க இயலாத ஒரு தங்கள் முகத்தை காபாவின் பக்கம் நோக்கி தன். உயர்த்தி உள்ள குரான் வசனத்தில் கூறப்பட்டது போல் பிரார்த்தித்தார்கள் இதன் பொருள் இறைவா என் சந்ததியை கண்ணியத்தில் கூறிய உன் வீட்டு அருகே விவசாயம் இல்லாத ஒரு பள்ளத்தாட்டில் விட்டு செல்கிறேன் எங்கள் இறைவா தொழுகையை அவர்கள் நிலைநிறுத்துவதற்காகவும் விட்டு செல்கிறேன் எனவே மனிதர்களின் இதயங்களை அவர்களிடம் சாய்ந்ததாக அவர்கள் நன்றி செலுத்திட கனி வகைகளிலிருந்து அவர்களுக்கு உணவு தருவாயாக அத்தியாயம் முப்பத்தி ஏழாவது வசனம் இஸ்மாயில் அவர்களின் தாயார் இஸ்மாயில் அவர்களுக்கு பால் புகட்டுபவராக இருந்ததால் அவர்களுக்கு பால் கொடுத்து வந்தார்கள் தோல் பையில் கொண்டு வந்த அந்த தண்ணீரையும் அவர்கள் குளித்து இறுதியில் தோல் பையில் இருந்த தண்ணீரும் காலியாகிவிட்டதால் அவர்களுக்கு தாகம் ஏற்பட்டது அவர்களின் மகனும் தாகித்தார் தன் மகன் தாகத்தால் பூமியில் சுருண்டு படுத்திருப்பதை கண்டார் அதை பார்க்க சகிக்காத அவர் நடந்தார் தான் இருந்த இடத்தின் அருகே சஃபாமலை இருந்தது எனவே தண்ணீரை தேடி அம்மலையில் ஏறி அந்த பள்ளத்தாக்கில் மனிதர்கள் எவரேனும் உள்ளார்களா என்று சுற்றிலும் பார்த்தார் எவரையும் அவரால் பார்க்க இயலவில்லை பின்னர் சஃபாவிலிருந்து இறங்கி பள்ளத்தாக்கிற்கு வந்தார் தனது சட்டையின் பின்பு மனித முயற்சியில் பெரும் முயற்சியாக ஓடையை கடந்து வந்தார் பின்பு மறுவாவிற்கு வந்தார் அதன் மீதும் நின்று எவரேனும் உள்ளார்களா என்று பார்த்தார் எவரையும் அவர் காணவில்லை இவ்வாறு ஏழு தடவை செய்தார் இவ்வாறு ஏழு முறை செய்ததுதான் அந்த சஃபா மருவா இரண்டுக்கும் இடையே ஹஜ்ஜு செய்வோர் ஓடும் சகி எனவும் உடனே தனக்குள் பொரு என்று கூறிக்கொண்டார் பின்பு அந்த சப்தத்தை மீண்டும் மீண்டும் கேட்டார்கள் அந்த சப்தம் வந்த திசையை நோக்கி சப்தத்தை கேட்டேன் உன்னிடம் உதவும் நிலை உள்ளதா என்று கேட்டார் அங்கே ஜம்சம் இடத்தின் அருகே ஒரு மலக்கு அதாவது ஜிப்ரீ அலிஹலாம் அவர்கள் அவர் தன் குதிங்கால அல்லது தன் இறக்கையால் கிளறினார்கள் அப்போது தண்ணீர் வெளிவந்தது உடனே இஸ்மாயின்பியின் தாயார் தன் கரத்தால் தடாகம் போல் அமைத்தார் தன் தோல் பையில் தண்ணீரை அள்ளி நிரப்பினார்கள் அவர்கள் நிரப்பிக்கொண்ட பின்னும் தண்ணீர் பீரிட்டது மற்றொரு அறிவிப்பில் தோல் பையில் நிரப்பிய அளவுக்கு மீண்டும் பீரிட்டது என்று இஸ்மாயில் அவர்களின் தாயாருக்கு அல்லாஹ் அருள் பொதுவான அவர்கள் கூறுகின்றார்கள் இஸ்மாயில் அவர்களின் தாயார் தானும் குடித்து தன் மகனுக்கும் புகட்டினார் அப்போது அவரிடம் வானவர் அழிவு ஏற்படும் என பயப்படாதீர் இந்த இடத்தில் அல்லாஹு கூறிய வீடு உண்டு அதை இந்த சிறுவரும் அவரது தந்தையும் கட்டுவார்கள் இவ்வூர்வாசிகளை அல்லாஹ் வீணாக்கிவிட மாட்டார் என்று கூறினார் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அதன் வலது இடது பக்கங்களை அறித்து சென்று விட்டது இந்நிலையில் ஜுருகும் கூட்டம் அல்லது ஜுருகும் வம்சத்தைச் சேர்ந்த ஒரு குடும்பம் அவர்களை நோக்கி கதாவு என்ற வழியாக வந்து மக்காவின் கீழ்பகுதியில் தங்கினார்கள் அப்போது அங்கு வட்டமிடும் பறவையை கண்டார்கள் இந்த பரவை தண்ணீருக்காக சுற்றி வருகிறது இந்த ஓடை பகுதி நமக்கு தெரியும் இல்லையே என்று கூறினார்கள் தண்ணீர் இருக்கிறதா என்று பார்த்து வர ஒருவர் அல்லது இரண்டு பேரை அனுப்பினார்கள் அவர்கள் தண்ணீர் இருப்பது கண்டு திரும்பி வந்து அவர்களிடம் கூறினார்கள் உடனே அவர்கள் வந்தார்கள் தண்ணீர் அருகே இஸ்மாயில் நபியின் தாயார் இருந்தார்கள் உங்கள் அருகில் நாங்கள் தங்கிட எங்களுக்கு அனுமதி தருகிறீர்களா என்று அவர்கள் கேட்டனர் சரி ஆனால் உங்களுக்கு தண்ணீரில் உரிமை எதுவும் கிடையாது என்று இஸ்மாயில் நபியின் தாயார் கூற சரி என்று அவர்கள் கூறினர் இஸ்மாயில் நபியின் தாயார் அந்த கூட்டம் வந்ததும் அவர்களும் மக்கள் அருகில் வாழ்வதை விரும்பினார்கள் என்று நபி சல்லாஹா அணிஹின் வசல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹிபின் அப்பாஸ் கூறுகின்றார்கள் உடனே அவர்கள் வந்து தங்கி தங்களின் குடும்பத்தார்களையும் மற்றவர்களையும் வர செய்து அவர்களுடன் இறுதியில் அந்த இடத்தில் பல குடும்பத்தார் உருவானார்கள் சிறுவர் இஸ்மாயில் நபி அவர்கள் வாலிபரானார் அவர் கூட்டத்தாரிடமே அரபி மொழியை அவர்கள் கற்றார்கள் அவர்களின் வாலிப வயதில் அவர்களிடையே மிக விருப்பமானவராக பிரியமானவராக ஆனார்கள் உரிய வயதை அவர்கள் அடைந்ததும் தங்களில் ஒரு பெண்ணை அவர்களுக்கு திருமணம் செய்து இந்த நிலையில் இஸ்மாயில் நபியின் தாயார் இறந்து இஸ்மாயில் நபியின் திருமணத்திற்கு பிறகு இப்ராஹிம் நபி அவர்கள் தான் விட்டு சென்ற குடும்பத்தவர்களை காண வந்தார்கள் அங்கே இஸ்மாயில் நபி இருக்கவில்லை அவர்களை பற்றி அவர்களின் மனைவிடம் கேட்டார்கள் எங்களுக்கு உணவு தேடி சென்றுள்ளார் என்று இஸ்மாயில் நபியின் மனைவி பதில் கூறினார் மற்றொரு அறிவிப்பில் எங்களுக்காக வேட்டையாட சென்றுள்ளார் என்று உள்ளது பின்பு அவர்களிடம் அவர்களின் வாழ்க்கை நிலை அவர்களின் சூழ்நிலை பற்றி இப்ராஹிம் நபி அவர்கள் கேட்டார்கள் நாங்கள் சிரமத்தில் இருக்கிறோம் நாங்கள் துயரத்திலும் துன்பத்திலும் இருக்கிறோம் என்று கூறி குறைகளை முறையிட ஆரம்பித்தார் இஸ்மாயில் நபியின் வந்தால் அவருக்கு வீட்டு வாசல்படியை மாற்றுமாறு அவரிடம் கூறு என்று இப்ராஹிம் நபி கூறினார்கள் இஸ்மாயில் அலிசலாம் அவர்கள் வந்ததும் அங்கு மாறுதலான சூழ்நிலையை கண்டார்கள் உன்னிடம் யாரேனும் வந்தார்களா என்று கேட்டார்கள் ஆம் இங்கு இந்த இந்த அடையாளம் ஒரு முதியவர் வந்தார் உங்களை பற்றி கேட்டார் அவரிடம் கூறினேன் உங்கள் வாழ்க்கை நிலை எப்படி உள்ளது என்று என்னிடம் கேட்டார் கூறினேன் என்று இஸ்மாயில் நபியின் கூறினார் உனக்கு ஏதேனும் உபதேசம் கூறினாரா என்று கேட்டார்கள் ஆம் உங்களுக்கு சலாம் கூறும்படி எனக்கு கட்டளையிட்டார் மேலும் உங்களின் வீட்டின் வாசல்படியை மாற்றுங்கள் என்றும் கூறினார் என இஸ்மாயில் நபியின் மனைவி கூறினார் அதற்கு இஸ்மாயில் நபி அவர்கள் அவர்தான் என் தந்தை உன்னிடம் இருந்து நான் பிரிந்திர எனக்கு கட்டளையிட்டுள்ளார் நீ உன் குடும்பத்தாரிடம் போய் சேர்ந்து கொள் என்று கூறி அவளை விவாகரத்து செய்தார்கள் அவர்களில் மற்றொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார்கள் அல்லாஹ் நாடிய அளவுக்கு அவர்களை விட்டு பிரிந்திருந்த இப்ராஹிம் நபி அவர்கள் சிறிது காலத்திற்கு பின் அவர்களிடம் வந்தார்கள் அப்போதும் இஸ்மாயில் நபியை அவர்கள் காணவில்லை உடனே அவர்களின் மனைவியிடம் சென்றார்கள் இஸ்மாயில் நபி பற்றி கேட்டார்கள் எங்களுக்கு உணவு கொண்டு வர வெளியே சென்றுள்ளார் என்று நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டு அவர்களின் வாழ்க்கை அவர்களின் சூழல் பற்றி அவர்களிடம் கேட்டார்கள் நாங்கள் வசதியாக நல்ல விதமாக இருக்கிறோம் என்று அவர் கூறி அல்லாஹுவை புகழ்ந்தார் உங்களின் உணவு முறை என்ன என்ன என்று கேட்டார்கள் இறைச்சி என்று கூறினார் உங்களின் பானம் என்ன என்று கேட்டார்கள் தண்ணீர் என்று கூறினார் இறைவா இவர்களுக்கு இறைச்சியிலும் தண்ணீரிலும் வரக்கெவாயாக என்று இப்ராஹிம் நபி துவா செய்தார்கள் அன்றைய நேரத்தில் தானிய உணவு அவர்களிடம் இருந்ததில்லை அது அவர்களிடம் இருந்திருந்தால் அதற்கும் அவர்களுக்காக இப்ராஹிம் நபி அவர்கள் துவா செய்திருப்பார்கள் இன்று நபி சல்லு செல்லம் அவர்கள் கூறினார்கள் மக்கள் அல்லாத இடங்களில் உள்ள எவரும் இந்த இறைச்சி தண்ணீர் இரண்டை மட்டும் போதுமாக்கிக் கொள்ள முடியாது என்று அப்துல்லாஹிபின் அப்பா சரலி அல்லாஹும் அவர்கள் கூறினார்கள் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது இப்ராஹிம் நபி வந்து இஸ்மாயில் என்று கேட்டார்கள் உடனே அவர்களின் மனைவி அவர் வேட்டைக்கு சென்றுள்ளார் என்று கூறிவிட்டு இறங்கி வாருங்கள் சாப்பிட்டு பருகிவிட்டு செல்லலாமே என்று கூறினார்கள் உங்களின் உணவும் உங்களின் பானமும் என்ன என்று இப்ராஹிம் நபி கேட்டார்கள் எங்களின் உணவு இறைச்சி எங்களின் பானம் தண்ணீர் என்று அவர் கூறினார் இறைவா இவர்களுக்கு உணவிலும் பானத்திலும் பரக்க சேவாயாக என்று இப்ராஹிம் நபி கூறினார்கள் இப்ராஹிம் நபியின் துவாவின் வைத்துக் கொள்ளும்படி அவரிடம் கூறு என்று இப்ராஹிம் நபி கூறினார்கள் பின்பு அவர் சென்று விட்டார் இஸ்மாயில் நபி வந்ததும் உன்னிடம் யாரேனும் வந்தார்களா என்று கேட்டார்கள் ஆம் அழகிய தோற்றம் நிறைந்த ஒரு முதியவர் வந்தார் உங்களை பற்றி என்னிடம் கேட்டார்கள் அவரிடம் கூறினேன் உங்கள் வாழ்க்கை எப்படி உள்ளது என்று நாங்கள் நல்ல விதமாக இருக்கிறோம் என்று கூறினேன் என்று இஸ்மாயில் நபியின் ஏதேனும் செய்தி சொன்னார்களா என்று கேட்டார்கள் ஆம் உங்களுக்கு சலாம் கூற சொன்னார்கள் உங்கள் வீட்டு வாசலை நிலையாக வைத்துக் உங்களுக்கு கட்டளைத்தார்கள் என்று கூறினார்கள் அவருதான் என் தந்தை நீதான் அந்த வாசல்படி உன்னை நிரந்தரமாக வைத்துக் கொள்ள என்னிடம் என்று இஸ்மாயில் நபி கூறினார்கள் பின்பு அல்லாஹ் நாடிய அளவுக்கு அவர்களை பிரிந்திருந்த இப்ராஹிம் நபி அவர்கள் சிறிது காலத்திற்கு பின் வந்தார்கள் இஸ்மாயில் நபி அவர்கள் ஜம்சம் கிணற்று அருகே உள்ள மரத்தின் கீழ் அம்பு தயாரிக்கும் பணியில் இருந்தார்கள் தன் தந்தையை பார்த்ததும் அவர்களிடம் எழுந்து வந்து ஒரு தந்தை மகனிடம் ஒரு மகன் தந்தையிடம் நடப்பது போல் நடந்து கொண்டார்கள் இஸ்மாயிலே எனக்கு அல்லாஹ் ஒரு கட்டளை பிறப்பித்துள்ளான் என்று கூறினார்கள் உங்களின் இறைவன் உங்களுக்கு என்ன கட்டளையிட்டுள்ளான் என்று இஸ்மாயில் நபி கேட்டார்கள் எனக்கு நீ உதவுவாயா என்று தந்தை கேட்க உங்களுக்கு உதவுவேன் என்று மகன் கூறினார் இந்த இடத்தில் ஒரு வீட்டை அதாவது பள்ளிவாசலை நான் கட்டிட வேண்டும் என அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டுள்ளான் என்று இப்ராஹிம் நபி கூறினார்கள் சுற்றிலும் மேடாக இருந்த ஒரு மேட்டை அவர்கள் காண்பித்தார்கள் அப்போதே வீட்டிற்கான அடித்தளத்தை எழுப்பினார்கள் இஸ்மாயில் நபி கற்களை சுமந்து வந்தார்கள் இப்ராஹிம் நபி கட்டிடம் கட்டினார்கள் இப்ராஹிம் நபி கட்டிடம் கட்டினார்கள் இஸ்மாயில் நபி கற்களை எடுத்து தந்து கொண்டிருந்தார்கள் அலீம் என்று இருவரும் பொருள் எங்கள் இறைவா எங்களிடம் இருந்து இதை ஏற்பாயாக நிச்சயமாக நீயே கேட்பவன் அறிபவன் அத்தியாயம் ஏழாவது வசனம் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு இப்ராஹிம் நபி அவர்கள் இஸ்மாயில் நபி அவர்களின் தாயார் ஆகியோருடன் புறப்பட்டார்கள் அவர்களிடம் தண்ணீர் தோல் பயிருந்தது இஸ்மாயில் நபியின் தாயார் தோல் பையிலிருந்து தண்ணீர் குடித்துக் கொள்வார்கள் தன் குழந்தைக்கு தன் பாலை கொடுத்துக் கொள்வார்கள் இறுதியில் மக்கா வந்தடைந்தார்கள் அங்கிருந்த ஒரு பெரிய மரத்தின் அருகில் அவர்களை தனித்து விட்டதும் இப்ராஹிம் நபி அவர்கள் தன் ஊருக்கு திரும்பினார்கள் அவர்களை பின்தொடர்ந்து வந்த இஸ்மாயின் நபியின் தாயார் கதாவு என்ற இடத்தை வந்ததும் இப்ராஹிம் அவர்களே எங்களை விட்டுவிட்டு யாரிடம் செல்கிறீர்கள் என்று பின்னால் இருந்து கேட்டார்கள் அல்லாஹுவிடம் செல்கிறேன் என்று இப்ராஹிம் நபி அவர்கள் கூறியதும் நான் அல்லாஹுவை புரிந்து கொள்கிறேன் என்று இஸ்மாயில் நபியின் தாயார் கூறிவிட்டு திரும்பினார்கள் தோல் பையிலிருந்து தண்ணீர் குடித்து தன் மகனுக்கு தன் பாலை திடிக்க தந்தார்கள் காலியானது நான் சென்று மலை மீதில் பார்த்தால் யாரேனும் தென்படக்கூடும் என்று கூறிய இப்ராஹிம் நபியின் தாயார் சென்று மலையில் ஏறினார்கள் யாரேனும் தென்படுகிறார்களா என பார்த்து கொண்டே எவரையும் அவர்கள் காணவில்லை பிறகு அங்கிருந்து பள்ளத்தாக்கிற்கு வந்து மீண்டும் ஓடி மறுவா குன்றில் ஏறினார்கள் அவ்வாறு பலமுறை செய்தார்கள் பின்பு குழந்தை என்ன செய்கிறான் என்பதை நான் சென்று பார்க்க வேண்டும் என்று பார்த்தார்கள் குழந்தை பசியால் துடித்து அழுது மரணத்தை நெருங்கியது போல் இருந்தது இதை கண்டு அவர்களின் மனம் பொறுக்கவில்லை எவரேனும் தென்படக்கூடும் என்பதால் நான் போய் பார்க்க வேண்டும் என்று கூறிய சென்று சஃபா குன்றில் ஏறினார்கள் பார்த்தார்கள் எவரையும் காணவில்லை இவ்வாறு ஏழு தடவை செய்தார்கள் பின்பு என் குழந்தை என்ன செய்கிறான் என பார்க்க வேண்டும் என்று கூறி வந்த போது ஒரு சப்தத்தை கேட்டார்கள் எனக்கு தண்ணீர் தா என்று சப்தம் வந்த திசையை நோக்கி கேட்டார்கள் அப்போது ஜிபிரீல் அலி அவர்கள் தன் குதிங்காலால் இப்படி செய்தார்கள் என்று கூறிய நபி சொல்லு அவர்கள் பூமியில் தன் குதிங்காலால் தட்டி காண்பித்தார்கள் தண்ணீர் பீரிட்டு வந்தது அப்போது இஸ்மாயில் நபியின் தாயார் திடுக்குற்று பூமியில் இருந்து வந்த தண்ணீரை கைகளால் அள்ளி தன் தோல் பையில் நிரப்பினார்கள் புகாரி மூன்று மூன்று